தெரிய அருள் இறைவன் திருவருளால் கிடைத்தது சொல்லி இருக்காங்க அவர் வராத காரைக்காலமியார் வராத சேகிளார் தா வாயில் என்ன அருமை தெரிய ஈசன் அருள் என கேட்ட இல் இறைவன் அந்த அது தெளியான் பாச மலர் திருவனையா தமிழ் நோக்கி மற்றிருளே ஆசல் கனி அவன் அருளால் அமைத்தடிப்பா என முடிந்தான் கொஞ்சம் போராத ஏன் ரெண்டு மாங்க இருந்ததுலயே என்ன பண்ணிருக்கோம் அருமையான கனின்னு சொன்ன இப்ப நாமல்லாம் அப்படிதான் செய்வோம் செய்திருக்கிறோம் தப்பா இல்ல இலைய போடு இந்த மாமன் நீ இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது நீங்க சாப்பிட இல்ல நீங்க சாப்பிடும்னா அப்படித்தான் என்ன கணவன் இல்லன்னா மரப்பயணம் அங்க ஒரு கீழே பலகீனமான இரண்டாவது குடிச்சிட்டு உடனே சாப்பிட்டாங்கன்னா அதனால அவர் சொல்றாரு அதனால ஒரு பலகீனம் தெய்வ உணர்வு அப்படி ஒன்னும் இல்லைன்னு தெரியுது இல்ல இங்க ஒரு பலகீனம் என்னன்னு கேட்டா மனைவி மேல நம்பிக்கையே இல்லை இது அப்படி உண்மை சரி இது வரைக்கும் கல்யாணம் சிவபூஜை செய்த அருமையா எதிர்த்தாலும் இவ்வளவு நாள் இருக்கும் போதே அந்த பெண்ணை பத்தி ஈசன் ஆனா இருக்கலாம் பேசுவான்ப்பா ஈசன் ஏன்னா அப்படி இல்ல எந்தெல்லாம் செம்பு வந்திருக்கணும் அது இருக்கும்னா அப்படி அது கொடுத்தது உண்மையான இன்னொன்னு வாங்கினா சுத்தமா நம்பலேன்னு தெரியுது இதெல்லாம் அவனுடைய பண்பாடுகள் அவ்ள போரா எனவே என்ன செய்தார் இன்னொன்று கொடுன்னு கேட்டார் கேட்ட உடனே மீண்டும் பெருமான் பாங்க மனைவியார் பணி இங்கு அழித்து அருளியல் என் பொய்யாம் என்று கேட்டார் பெருமான் பார்த்தான் பெரிய அவரு இங்கில தான் இல்லவா பெரியோன் காண்க முன்னோன் காண்க முதலோன்கான்கு தன்னேரில்லா தலைவன் காண்கு என்றெல்லாம் திருவாரூர் சொல்றாரு அவனுக்கா தெரியாது என்ன மாங்கனிய எடுத்துட்டு போய் அப்படியாவது கொடுத்த பிறகாவது ஏ அப்ப நீ பெரிய தெய்வ திருவருள் இருக்கு அதையாவது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லல அப்படி கொடுத்த அத வாங்குற அளவுக்கு தான் அவனுக்கு திருவருள் இருந்தது ஏன்னா ஏற்கனவே திருவருள் கனி ஒன்று சாப்பிட்டாச்சு கனி தந்தால் கனி உண்ணவும் வள்ளிதே ஒன்னு உள்ள தெளிவிட்டார் இனி ஒரு கனி தள்ளுறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லை அதனால அப்படி கையில கொடுத்தேன் பக்குன்னு மறைஞ்சி போச்சு மறைஞ்சி போன பிறகுதான் கொஞ்சம் உணர்வு வந்தது படுதிரைப்பரவினால உடனே என்ன செய்தான் அதிசயத்து வாங்கினான் வணிகனும் தங்கை புக்க மாங்கனி பின்னை காணான் அந்த அம்மா கொடுத்ததுதான் கையில வந்த மாதிரி இருந்தது அப்புறம் காணும் தனி வரும் பயம் ஏற்கொள்ள உள்ளமும் தடுமாறி அணி உழல் வரைவேனோர் அனங்கன கருதி நீங்கும் துணிவு கொண்டவர்க்கும் சொல்லான் தொடுவின்றி ஆனா வெளியே வாய் திறக்கல அப்பாட்டையும் சொல்ல மாமாட்டையும் சொல்ல மச்சனை மச்சனை இல்லை சொல்லு அப்படியே போட்ட என்ன செய்தார் இனி நமக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் தனக்கு அருகதை இல்லை இந்த பெண்ணோட வாழ்நாள் தெய்வத்திரமான பெண் அந்த பெண்ணோட வாழ் நமக்கு தகுதி இல்லைதான் ஏன் இப்ப இந்த மாதிரி பேசுறாரு பெருமா பேசுறாரு கொடுன்னா கொடுத்துட்டாரு அப்படிப்பட்டவங்களா நமக்கு தனக்கு தகுதி இனிமே செய்தது சரின்னு சொல்லலாம் ஏன் தனக்கு தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறான் வேற ஒண்ணுமே ஒரு மரக்கலம் சமைத்தான் ஒரு கடல் மிதி வங்கம் ஓட்டி கருதி அடிவொரைச் சென்று சேர்ந்த முற்றி பாருங்கள் இந்த மாதிரி ஆனவண்ண மாமனார் சொத்தம் எடுத்துக்கல கொண்ட அப்பா சொத்தம் எடுத்துக்கல மீண்டும் தன் முயற்சி கொண்டு ஒரு சில மாதங்கள் ஆயிருக்கலாம் அதுக்குள்ள பொருள் தேடிட்டு பொருள் சேர்ற வரைக்கும் தேடிட்டு மீண்டும் காரைக்கால் இல்ல தன் கப்பலை எங்க விட்டுட்டான் நான் அது தூத்துக்குடி பக்கத்துல விட்டுட்டான் தளந்தர் கடவுள் போட்டு தலைமையாம் நான் இகந்தானும் நலந்து போனேன் நாட்டோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான் கண்ணி நாட்டோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான் அப்படின்னாரு கண்ணி நாடுன்னா எந்த நாடு பாண்டி நாடு தானே பாண்டி நாடு தானே பாருங்க கண்ணி நாட்டுக்கு ஒரு பட்டினம் சேர்ந்தேன் என்ன பட்டம்னு குடிக்கல நான் தூத்துக்குடி பக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் அப்பதி தன்னில் ஏறி அலகில் பல் பொருளாக்கும் ஒப்பில் மாநிலம் எல்லாம் ஒருபடி பெருக வைப்புகள் வழங்கும் ஒவ்வொரு விரும்புவோர் வணிகம் பெற்ற பெரும் கண்ணி தண்ணி திருமணம் வந்து தெரியுது அவருக்கே நேரமாச்சுன்னு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் நேரம் ஆகுது அங்க ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ண எங்க அந்த பட்டணத்துல பண்ண உடனே கொஞ்ச நாள்ல பெருலரும் தெரிவினாலே பெருமனும் பொண்ணு அனங்கனார்ஜல திலத்தம் வெளியுறாமல் பொதிந்த சிந்தி ஆனா வீட்டுல அந்த மனைவி கிட்டேயோ சொல்லல அந்த மாமாக்கிட்டையும் சொல்லல அப்படி இருக்கும்போது பெரு கொடி விளக்கும் போலோர் பெண் கொடி அரிதில் பெற்றால் அந்த பொண்ணு மங்களம் என்பமாட்சி மற்றதன் நண்பர்கள் பொண்ணு பெற்ற உடனே இந்நிலைவன் கைதி இருந்தான் இப்பால் நீடும் கன்னிமாமதில் சூழ்மாட காரைக்கால் வணிகனான தண்ணீர் கடந்து செல்வ தனதன் மகளார்தாமும் மண்ணிய கற்பினோடு மலைய அந்த பொண்ணு என்னன்னு கேட்டா எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க ரொம்ப வேலையாட்டு இருக்கு ரொம்ப பல அமைப்பு இருக்க மாட்டிருக்கு இருக்கும் பொழுது வினை வளம் பெருக்கவங்க மீது போம் பரமதத்தன் பரபுகள் பாண்டி மாநகர் தண்ணில் மண்ணிங்களா பாண்டி நாட்டோர் மாநகர் தண்ணில் சொல்லிவிட்டாரு சரிங்களா மண்ணி அளவில் வானிதியும் ஆக்கி அமர்ந்திருந்திருந்தான் என்று கிளர் ஒளி மணிக்கலைஞர்தான் கேட்டார் இருந்து யாரோ ஒரு ஆளு இந்த மாதிரி பணிக்கு போனாலும் தூத்துடி பக்கம் போக அங்க இருந்தவொன்ன இது யாருந்தா நம்ம ஒரு ஆள் மாதிரி இருக்குன்னு பார்த்த உடனே நம்ம ஒரு ஆள் ஆமாப்பா ஏ நம்ம அம்மா புனிதவதி கணவன காரைக்கால்ல இங்க உட்காந்துட்டு குடும்பம் இருக்காட்டுக்கு பொண்ணு பொண்ணு வந்து அப்பா அப்பா அப்படின்னு குடுக்குது ஆடா ராஜான் போகும் ஆ கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு நேரா போய் அங்க சொன்ன எங்க எங்க நான் இதுல போய் காரைக்கால்ல சொன்னாரலாம் சொன்ன உடனே பார்த்தாங்க அவங்க ஒன்னும் நீதிமன்றத்துக்கு போகல அல்லவா நீதிமன்றம் தான் சானியா இருக்க அதனால அது போய் என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை அதனால எல்லா முன்ஜாமீன் பின் ஜாமீன் வாங்கிடும் இதுக்கு போகவே வேணான் நல்ல ஆளு அருமே போவாம என்ன பண்றா அம் மொழி கேட்ட போதே அனங்கனார் சுற்றத்தாரும் தம்மரு கலைஞர் போக்கி அவன் மழை தாமும் கேட்டு மம்மர்கள் மனத்தராகி மற்றவன் இருந்தவாங்க கொம்மை வெளி மொளையினாலே கொண்டு போய் விடுவதென்றார் எங்க கணவன் இருக்காரு அங்க கொண்டு இந்த பொண்ணையும் ஊற்றுவோம் அதான் நல்லது என்று கருதி அழைச்சிட்டு போறாங்க எங்களை விட்டு இப்படி எங்கே தூத்துக்குடி போயிட்டாங்க அந்த பொண்ணு வேற பிறந்திருக்கு இது மாதிரி அச்சனை என்ன அந்த குடியும் எடுத்து இருக்கணும் ரொம்ப நாகரிகமாக அந்த ஊர் எல் இருந்து கொண்டு சொல்லி விட்டாங்க என்னமோ உங்க மனைவிங்களா காரைக்காலாமல் அது அவங்களும் அவங்க அப்பா எல்லாம் வந்திருக்காங்களான்னு சொல்லி விட்டாங்க ரொம்ப நாகரிகத்தில் நாகரீகம் நாகரீகம் சொன்ன உடனே ஏ அந்த பட்டுக்குடவடு உனக்கு நான் அர்த்தனை பட்டுப்படுவேன் பிறந்த நாள் விழாவும் நல்ல வெண்பெட்டு கட்டி அருமையா கணவர் தான் எங்கே தானும் மனைவியோடும் தளர்நடை மகவீனோடும் மாநிலம் பிணை போல அடியில் தாண்டி என்ன சொன்ன யான் உமது அருளால் வாழ்வியின் உமது அருளால் உன்னுடைய உமது அருளால் வாழ்ந்த கொடைவிதானும் இந்த பாப்பா கூட புனித புனித சொல்ல கூட உமது நாமும் வைத்தேன் தான் சிவசிவ சொல்றது கூட தனக்கு அறிவு தங்கத்தில் தங்கமாக இந்த விஷயத்திலாம் மற்றவர் தம்மை நோக்கிய மானுடன் இவர் அங்க மற்ற இவங்க எல்லாம் பார்த்தாங்க கணவர் தாமங்க கண்ட காமற்பும் கொடியனாரும் அனைவரும் சுத்தத்தார் பால் அச்சமோடு ஒதுங்கிணைப்பு என்ன வந்தா வந்த உடனே போய் காலைல விடறான் மனுஷன் கும்முதா உங்கதா விட விடுறாங்க என்ன என்ன செய்தி இப்படி எல்லாம் விடுறியே ஒண்ணுமே தெரியலையே சொன்ன உடனே மற்றவர் தம்மை நோக்கி மானுடன் இவர்தான் அல்லல் இவங்க நம்ம வீட்டு காரைக்காலம்மா அம்மா காரைக்காலல பிறந்த பெண்ணுன்னு கருதாதீங்க நற்பெரும் தெய்வமாதல் நான் அனறிந்து அகன்ற பின்பு பெத்தையும் மகுவதன்னை பேரிட்டேன் இது தெய்வம் என்னுடைய குலதெய்வம் என்று அந்த வரலாறுலாம் சொன்ன சொன்ன உடனேதான் நீரும் போற்றுதல் செய்மின் என்றான் அது பாருங்க தான் வணங்கினதோடு எல்லாமே இந்த முன்னால் இருக்கிற அந்த மாமா மற்றவங்க எல்லாம் கூட நீங்க கூட வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வணிகங்களே என்று சொன்ன இவை கேட்ட உடனே ார் மலம் குவினார் மணிகன் வாய் மாற்றம் கேளா கொண்டைகளில் போட்டு சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க செய்கின்றார் கொள்கை இப்ப என்ன சுற்றத்தார அப்படியே நிகழ்ந்தாங்க ஏன்னா திருக்குறள் பெற்றவங்களா சேன்னு இல்லைங்களா கொண்ட இந்த கணவனும் இப்படியே புறப்படலாம் பார்த்தா அந்த அம்மா பார்த்தான் தன்னந்தனி தனி பெருமான வைத்து சொல்ற கொள்கை இது இப்பதான் இவன்கிறார் குறித்த கொள்கை இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசிப்பொதி கடிந்திங்குண்பால் பாங்கனின் தாள்கள் போர்த்தும் பெய் வடிவு அடியே பாங்குற வேண்டும் என்று பரமறுதால் பரவுகின்றார் எனக்கு இந்த வடிவம் வேணாப்பா பெய் வடிவம் என அதனால் இந்த வடிவம் கேண்டது ரொம்ப நல்லது இல்ல என்ன பெண்ணா இருந்து போனா எத்தனையோ பெரியமும் சொல்லுவான் அத்தனையும் உடனே ஆண் அப்பொழுது மண்புளாடுவார் அள்ளினாலே மேனறி உணவு கூட வேண்டித்தே பெறுவார் மெயில் ஒன்றை வனப்பை எல்லாம் உதறி ஏற்படும் பேயாக மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனார் அருமையான அந்த பேய் வடிவத்தோடு இருந்தாராம் இருந்த உடனே அங்கிருந்தான் பாடினாராம் உற்பவித்து எடுத்த ஞானத்து ஒருமையில் ஒரு நாள் சொன்னேன் பெண் படிச்சாங்க அப்படின்னு ஆர்வம் நடந்ததுல யாரோ நம்ம சொன்னாங்க இந்த பாப்பா பெண் கல்வி படிச்சது வேற யாரோ சொன்னாங்க மூச்சு படியா பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் என்னோட இருக்கட்டும் இது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு படிப்பில் என்ன தீரா அல்ல உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையால் எந்த கல்லூரியோ எந்த யூனிவர்சிட்டியோ இல்லட அந்த மாதிரி அந்த பேய்வடி ஆகி பெருமானி என்று வேண்டுகின்ற பொழுது தானே அந்த ஞானம் பிரிவீன் எப்படி அந்த பொற்கனத்தில் பாலை கொடுத்தவன் நான் தம்பிக்கு ஆச்சு அது போல எப்படி அக்கா கொண்டே அழைச்சிட்டு போய் பாடுப்பா என்று சொன்ன உடனே அவரும் போய் என்ன இது படிக்கல இதுவரைக்கும் பாட்டு பாடினவர் குற்றாயினவாறு தான் வாயனாலேயே முத முத பாடின அப்ப அப்படியே தோன்ற பாடித்தார் உணர்வே தவிர கல்லூரி படிப்போ கத்திரிக்காய் படிப்போ இல்ல உற்பவித்தெழுந்த ஞானத்து ஒருமையால் பெருமான் தோற்றுவித்த அந்த ஞானத்தினாலே என்ன அற்புத திருவந்தாதி அப்போது தருளி செய்வார் அப்பதான் அற்புத திருவந்தா சொன்னது அதுலதான் அந்த பிறந்த மொழிங்கிற பாட்டுலாம் இருக்குது பொற்கொடை செய்யபாத புண்டடியங்கள் போட்டும் நற்கனத்தில் ஒன்றானியன் போடி இந்த பேயு அடி வந்தவனே பெருமானுக்குரிய அந்த கணங்கள் இருக்குது உண்டும் கூட இருந்து ஆடும் பூதகணங்களும் ஆடும் அப்படியெல்லாம் அவருக்கு கணங்களாக சிவகணங்களில் ஒன்றாக இருந்தாலும் ஆய்ந்த சீரி இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி இங்கதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து சேக்கலாரால என்ன தெரியுதுன்னா முத முத பாண்டது என்ன அற்புதத்திரு வந்தார் அடுத்து பண்ணது என்ன இரட்டை மணி மாறி பண்ணீங்களா இப்ப நான் பதினோராம் திருமண தலைகீழ இது ரெண்டும் பின்னாலும் பதிப்பு அழகா சொல்றாருல்ல கைல போறதுக்கு முன்னா பதினோராம் திருமணம் வச்சிருக்க விலங்கல் எனக்கு பதினோராம் திருமணம் எடுத்து கொஞ்சம் ஆராயும் அப்படி வந்தா இவர் சொன்ன நெறியும் அதனால எய் இந்த பொங்கல் ஏழு ஒரு மூன்றும் வெள்ளி கைலை மால் இங்க இருந்து நேரம் அங்கேயே போயிட்டார் எங்கே கைலாயத்துக்கு அண்ட நாயகனார் என்னை அறிவரியல் அறியா எந்த சிமாக்களுக்கு யான் என்பார் என்ன இந்த பெயோட பெய் வடிவா என்னன்னு மனசுல நினைச்சாரா ஆமா ஆண்டவன் எனக்கு தெரிஞ்சா போதும் உலகத்திலிருந்து யா எந்த எனக்கு என்னது தெரியணும் என்னை பத்தியே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியதில்ல மற்றவர்களை பத்தி எனக்கு தெரிய வேண்டியல அப்படி விட்டுட்டாங்க ஆமா ஒரு பெண்பால் வா நேர போனதான் நடையினை தவிர பார்வையில் தலையினால் நடந்து சென்றார் அப்பர் சுவாமின் அதனால கால போக சொல்லிவிட்டு தலையினால நடந்து போனாராம் தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி அங்க போனார் போனா பெருமான் அந்த உமயம்மையோடு இருந்தாங்களாம் உமயம்மை பார்த்துட்டு கேட்கிறாங்களாம் தலையினால் நடந்து இங்கேறும் எப்பின் எம் பெருமானோர் எப்பின் யாக்கை அன்பென்னி அதுக்கு தெரியாது மாதிரி கேட்டுவா என்ன இப்படி ஒரு வருது கைலாய மலையில இந்த மாதிரி ஒரு பேய் வடிவுல ஒரு பெண் வடிவு போல தெரியுது ஆனா பெண் வடிவல்ல வருது என்னன்னு கேட்டார் பெருமான் எல்லாம் அறிந்தவன் வரும் அவள் வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் ரொம்ப அருமையான சொன்னார் வரும் இவள் என்னை பேணும் அம்மைகான்னு சொல்லல நம்மை பேணும் ஏன் அதெல்லாம் நீங்க அற்புத திருவந்தாதி படிச்சீங்கன்னா தெரியும் வறுமை எணும் அமைகான் என்று சொன்னா கூட தப்பு இல்லதான் ஆனா நம்மை பேணும் அம்மைகான் எம்மை என்னது நம்மை என்றார் அற்புத திருவந்தாதி காண்பல பாடல்ல உமையின்மையை பற்றி அப்படியே பொட்டி வைக்கிறேன் காரைக்காரங்க அதுல ஒரே ஒரு பாட்டை அடிக்கணும் நினைக்கிறது ஐம்பத்தஞ்சு பாட்டாது தெரியாது பெருமானி வேண்டுகோள் நீங்க இரவு சுடுகாட்டுக்கு போறீங்க போய் நடனம் அங்கே மனித கனத்தோடு மட்டுமல்லாம போகும்போது எங்க அம்மாவை மட்டும் அழைச்சிக்கிட்டு போவாதீங்க இப்படி கேட்டது பன்னிரண்டு திருமறையில் அம்மா தான் நீங்கள் நடனமாறு இரவில் சென்று அங்கு செலுகின்ற பொழுது அந்த தாய்க்குளத்தை அழைச்சிட்டு போவாதிங்க அது எதுக்கு பேயி இருக்கப்பட்ட வேண்டிக் கொண்ட பெருமை அம்மையாருக்கு தான் அதான் பேணும் அம்மைதான் இப்பெருமை வடிவம் வேண்டி பெற்றல் பாருங்க கேட்கும்போது என்ன அப்படின்னு கேட்டோன்னு எல்லாம் சொல்றாரு இந்த வடிவம் எதனால சரி ஒரு அம்மிங்கிறாங்க ஏன் பேயா நாங்கன்னு இரண்டாவது கேள்வி கேட்கல இல்லைங்களா அந்த ஒரு கேள்விக்கே இந்த வடிவத்தை அந்த அம்மா தான் வேண்டி பெற்றாமா என்று மனைவிக்கு சொல்லி அம்மையாருக்கு உடனே சொன்னே அம்மையே அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிட்டாராம் அதுவும் அப்பா என்று கூப்பிடான் கேட்டேன் என்னமா உனக்கு வேணும்னர் இரவாத இன்ப அன்பு வேண்டி இந்த உன்னுடைய அன்பு வைத்திருக்கிற அன்பு என்னைக்கும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அது வேணும் திருவள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமி ஆண்டவன் உன் முன் தோன்றினால் என்ன வேண்டும் இன்னும் பத்தாண்டு வாழ்ந்து எனக்கு டிவியில இளைஞரே வராம கேட்டு வேண்டுகால் வேண்டும் பிறவாமி திருவள்ளுவர் அடியனுக்கு தகுதி இருந்தா தானே முடியும் அது பாருமை ஒரு கால் அடியன் பிறவாமி கேட்கிறேன் அந்த அளவுக்கு அடி அடியுக்கு தகுதி இருக்க இல்லையோங்க எனக்கு தெரியாது அங்கதான் திருவுள்ளத்துக்கு தான் தெரியும் மீண்டும் பிறப்பும் மேல் அருமையினும் அருமை மீண்டும் பிறப்பூண்டே உன்னை என்றும் அறவாமி வேண்டும் இது அப்படி கேட்கறதெல்லாம் நீங்க ஒளியும் ஒளியில காத்தீங்கன்னா இது கேட்க அவர் பெருமாறு என்ன செய்வார் நம்ம கிட்ட கேட்கறா வேற யார்கிட்ட கேப்பா நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திருப்பி அப்படி மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு போது மாமா அப்படின்னு கேட்டார் வேண்டும் இது நான் இப்படித்தான் படிக்கணும்னு ஆசை ஏன் அப்பாட்ட கேக்குது புள்ள ஊறாங்குது இன்னும் வேண்டும் சொல்ற ராஜா சொல்லு சொல்லு அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற நீ ஆடிட்டே இருக்கும் திருவடி கேளியே இருக்கணும் பெருமான் பெருமான் கேட்டா இன்னது தர்றேன் இன்னது வேண்ட கிடையாது அப்படி நீ உம்மாலிங்கு அருள் கொடுத்து குழவுவதன் திசையில் நீடு போது நிலவிய ஆலங்காற்றில் ஆடுமா நடனம் கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை மா திருவாலங்காட்டுக்கு செல் அங்க போய் நான் ஆடிக்கொண்டிருக்கிற கோலத்தை காட்டுங்கள் என்றும் இருந்து இதே போலிருந்த திருவடியை பாடிக்கொண்டே இருப்பான் என்று பெருமானும் கேட்டவாறு கொடுத்தாரான் அதனால் அம்மையும் இங்கு தின்னர் நேர விடை கொண்டு திருவாலம் காடாம் நட்பதி தலையினாலே நடந்து என பெருமான் சொன்ன திருப்பதி திருவாலங்காடு அதனால தலையால் நடக்கணும் ஆலங்காடாத அண்டமுடன் இருந்தாடுகின்ற கொங்கை திறங்கி என்றெடுத்து அருமையாக இப்பதான் மூன்றாம் பதியம் கொங்கை திறங்கி இதுதான் இப்ப முன்னே இருக்குது திருமுறையில இல்லீங்களா அது மூத்த நற்பதிகம் பாடி அடுத்த பதிகம் எட்டி இளவம் மீகை என எடுத்து அருமையான இரண்டாவது பதிகம் எட்டி இளவீக நல்ல முறை சொல்லியிருக்கார் இந்த முறையில கொண்டு வந்து நல்லது பதினோராம் மறுப்பு வரும்னா இந்த முன்னால இருக்கிறது கொஞ்சம் பண்ணோட பாண்டது அதுல பண்ணோட பாண்டத முன்ன வச்சு பின்னால வச்சாங்கன்னு ஏதேன்னு காரணம் சொன்னால் சொல்லலாம் அப்போதைக்கு போய் சொல்லி வைத்தேன்னு அரங்கமான நீங்க பேசுங்க பேசும்போது இது ஆனா முதல்ல இதுக்கெல்லாம் காரணம் கேட்கணும் யாரு கேட்கறது பராபரம் ஒரு கால் யாருன்னு ஐயாது பண்ணவோடு இருப்பதனால முன்ன வச்சாங்க தப்பு இல்லையே அதனால நல்ல செய்கிழார் முறைப்பின்படி அந்த முறையில சொல்லலாம் அருமையா செய்யலாம் எனவே எட்டி இளவீங்க பண்ணாராம் அம்ம என மடுத்த உணர்வேனியினார் அம்ம என மதுரமொழி அப்படிப்பட்ட அம்மையின்னு சொன்னது பெருமான் தன்வாயினாறு அம்மையின்னு சொன்னாராம் அது குலவியதாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் தேவடி கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் தீர்வரவல் ஆரளவாயின அப்படிப்பட்ட அம்மையாரை பற்றியெல்லாம் அறியேன் என்ன நான் பேச முடியும் அழா பேசிட்டு நான் என்ன பேச முடியுங்கிற தன் பெருமை தானரியா தன்மையர்கான் சாடலோ என்று சைக்கிளாரை போட்டி கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அதை மன்னிக்கணும் அதனால எடுத்ததை நிறைவுப்படுத்த வேண்டும் என்று காசு திருவடிகளுக்கு வணக்கம் கூறி வந்திருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இந்த திரு காரத்தாலம்மையார் அருண செய்த திரு ஆலங்காட்டு முதல் மூத்த திருப்பதிகம்